வார்த்தைக்கு வத்தையா பொருள் பார்த்தாச்சு இனி மீதி உள்ள எண்பது பாடல்களை தலைப்பு கேள்விகளை மாத்திரம் குறிப்பு தலைப்புகளை மாத்திரம் குறிப்பிட்டு இந்த ஒரு வகுப்பிலை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறோம் அதற்கப்பறம் அடுத்த வகுப்பிலிருந்து அடுத்த இரண்டு வகுப்புகள் திருப்பி ஏற்கனவே படித்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவதாக நினைத்துக் கொள்ளலாம் நூறாவது பாடல் தொடங்கியிருக்கு முப்பத்தி ஒன்பதாவது தொண்ணூத்தி ஒன்பது முப்பது இல்லையாகிய சக்தியை உண்டென்பது எப்படி என கேட்கில் புள்ளையாதியாம் அசேதன பொருளெலாம் பூத்துக்காய்பனபாராய் நல்லையாம் மகனே அதில் சிற்சக்தி நடந்திடாதிருந்தக்கால் தொல்லையாய் வரும் சராசர உயிர்க்கெல்லாம் சுபாவங்கள் வேறாமே கருப்பை முட்டையுள் பறவைகள் பல நிறம் கலந்த சித்திரம் பாராய் அறுப்பமாம் நியமம் இல்லாவிடில் அரசிலா நகர்போடாம் நெருப்பு நீரலாம் கசப்புமே மதுரமாம் நீசலும் மறையோதும் பொறுப்பு மேகமாம் கடலெலாம் மண்களாம் புவனமிப்படி போவேன் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாயா சக்தியினுடைய வழிகாட்டுதலில் தான் எல்லாம் ஒரு முறைமையாக இயங்குவது போல தென்படுகிறது ஆனால் அந்த சக்தியை யாரும் பார்க்க முடியாது அதனுடைய விளைவுகளை அதனுடைய அந்த மாயாஜால வித்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல் மாயாவியையும் நம்மால் பார்க்க முடியும் மாயாவின்னு சொல்கிறது பிரம்மம் இப்போ பிரம்மத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இந்த எது அது இது என்று சுட்டி காட்டக்கூடிய ஜடப்பொருள்களையெல்லாம் எது ஒன்று சுட்டி காட்டி கொண்டிருக்கிறதோ அகம் அம் என்று அழியாமல் எப்பொழுது எது ஒன்று உள்ளே உணர்வாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதோ அதுக்குத்தான் என்னென்னு பேர் பிரம்மம் என்று பெயர் அது ஒரு காலம் நம்மை விட்டு நீங்குவதும் இல்லை அது ஒரு காலம் அரி அறிவை விட்டு விலகுவதும் இல்லை அதுவே நான் ஆகவே இந்த மாயாவி கண்களுக்கு தெரிகிறது மாயாவியின் வித்தைகள் கண்களுக்கு தெரிகிறது மாயாசக்தி நமக்கு தெரிவது இல்லை அதுபோல் பிரம்மம் என்பது பிரத்யக்ஷமாக நான் நான் என்பதன் மூலம் அதனுடைய சத்துத்தன்மையும் சித்துத்தன்மையும் வெளிப்படுகிறது பிரம் இந்த மாயையினுடைய விளைவுகளாகிய திருஷ்டிகரமத்தில் தோன்றிய நாமரூப பிரபஞ்சங்கள் பஞ்சபூதங்களாலான இந்த பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் நமக்கு தென்படுகின்றன ஆனால் மாயாசக்தி ஒரு பொழுதும் என்ன பண்ணுவது கிடையாது தென்படுவது கிடையாது என்று முடிக்கிறது அடுத்து கேள்வி எண் நாற்பது என்ன அந்த பாட்டு முழுக்க கேள்வியாக தான் இருக்குது ஆர்க்கும் காணவும் அறியவும் படாது என்றும் அவாச்சிய வடிவென்றும் சேர்க்கும் நாமரூப பயிர் வித்தென்றும் செப்பிய சிசக்தி பேர்க்குமாறு எங்கன் பிரித்திடப்படாது என ஒன்றாய் பார்க்குமாறு எங்கன் முத்தியாகுவதெங்கன் பரமசத்குரு மூர்த்தி நாற்பதாவது கேள்வியிலேயே கேள்வி கேட்பதற்கு துணையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார் அந்த இது வந்து மாயையை அறியப்படாதுன்னு சொல்றீங்க அவாச்சிய வடிவுன்னு சொல்றீங்க அது நாமரூப பயிருக்கு வித்துன்னு சொல்றீங்க மாயை விளக்கினா இதெல்லாம் சேர்த்துக்கணும் மாயை அறியப்படாதது மாயை அவாச்சிய வடிவானது மாயை நாமரூப பயிர்களுக்கு வித்து சரி கேள்வி என்ன கேட்க போறார் மூன்று கேள்விகள் கேட்கிறார் சீடர் அதை பேர்க்குமாறு எங்கன் அது ஒரு கேள்வி பிரித்திடப்படாதனில் பிரம்மபாவனை ஒன்றாய் பார்க்குமாறு எங்கன் அது ரெண்டாவது கேள்வி முத்தியாகுவது எங்கன் அது மூன்றாவது கேள்வி இதை குறிச்சிக்கலாம் நாற்பதாவது கேள்வியிலேயே மூன்று கேள்விகள் கேட்கப்படுது அதுபோல மாயினுடைய லட்சணங்கள்னு சொல்லி மூன்று லட்சணங்களும் சொல்லப்படுது பேர்குமாறுனா நீக்குமாறு அடுத்து அதுக்கு விடை வாயு தம்பனம் சலத்தம்பனம் மணிமந்திர மருந்தாலே தேயு தம்பனம் செய்ததில் அதிகளில் சிறந்த சக்திகள் எங்கே நீ அச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைந்தடாதிருப்பாயில் மாயாசக்திவோம் ஈதன்றி மந்திரமறைகளில் காணோமே இந்த மந்திர மணிமந்திர ஔஷதங்களைப் பயன்படுத்தி வாயுவையோ நீரையோ நெருப்பையோ கட்டுப்படுத்தக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள் சாதனையாளர்கள் அவர்களை பொறுத்த மட்டும் அந்த வாயு ஜலம் அந்த நெருப்பு அவற்றினுடைய சக்திகள் பயன்படாமல் போகின்றன அது நமக்கு அதெல்லாம் இருக்குது ஆனால் அதை கட்டுப்படுத்துபவனுக்கு அந்த சக்தி ஒன்றும் போச்சு அதுபோல நாம் இருக்க வேண்டிய என்னது நான் சச்சித்தானந்தமாய் இருக்கிறேன் எது இல்லாமல் போயிடும் மாயை இல்லாமல் போய்விடும் மா கவலைப்பட வேண்டியிடாலே பாவம் நாம ரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம் ஜீவ வேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயம் ஆவாயே அப்ப களிமண் முக்காலத்திலும் இருக்கிறது ஆனால் குடம் என்ற நாமரூபம் முதலில் இல்லாமல் இப்பொழுது இருந்து இன்னும் இல்லாமல் போய்விடக்கூடியது இப்போ இந்த நாமரூப நாமரூப குடத்துக்காட்டி நாம் குழம்பிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதும் இருக்கக்கூடிய களிமண்ணை மட்டும் என்ன பண்ணால் போதும் நினைத்தால் போதும் அப்போ பாவும் நாமரூபங்களை மறந்து மண் பரமார்த்தம் ஜீவவேத கற்பிதங்களை மறந்துவிடு அப்படின்னா ஜீவவேத கற்பிதங்களை நாம ரூபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டாலே என்ன மட்டும் மிஞ்சி இருக்க போகுது பரமார்த்தம் வடிவு அது மாத்திரம் மிஞ்சி இருக்க போகிறது அது நீயாகவே இருக்கிறாய் கேள்வி எண் நாற்பத்தி பௌரிக்கும் கண சச்சிதானந்தத்தில் பொய் சடம் துயர் மூன்றும் தூரத்தது ஆயினும் தோன்றுபால் விபரீதம் துடைப்பது எப்படி என்றால் கேள்வி நீரில் தோன்றும் தன் நிழல் தலையீழதாய் நின்று அழையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமே அப்ப சச்சிதானந்தத்துல எப்படி இந்த பொய் சடம் துயர் மூன்றும் தூரத்தது ஆயினும் இது இருக்கிற நேரம் அது இருக்காது எது இருக்காது சத்து இருந்தால் பொய் இருக்காது சித்து இருந்தால் ஜடம் இருக்காது அப்புறம் ஆனந்தம் இருந்தால் எது இருக்காது தூரத்தது ஆயினும் தூரத்ததுன்னா ஒன்று கொண்டு சேராது தோன்று பால் விபரீதம் துடைப்பது எப்படி என்றால் இப்ப நாம இருக்கிறது எதுல இருக்கிறோம் பொய் சடம் துயர் எதுல இருக்கிறோம் ஆனால் சச்சிதானந்தமும் இருக்கு என்னது அப்பாற்பட்டு நிற்குது எப்படி அதை அந்த பொய் சடம் துயர் மூன்றையும் துடைப்பது தோன்றும் பால் விபரீதம் துடைப்பது எப்படி அதுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் போதும் அந்த குளக்கரையிலே நின்று அந்த தண்ணியில வந்து என்ன தெரியும் கரையில நிக்கிறப்ப நம்மளுடைய உருவம் தலைகீழ தண்ணீர்ல தெரியும் நீரில் தோன்றும் தன்னிழல் தலைகீழாய் நின்று அலையினும் நேராய் பாறில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமை அதை கழிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை பொய்யின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்புறம் அதை போய் கேள்வி கேட்டு எப்படி அந்த நிழல் தோன்றுச்சு இந்த தன்னை எப்படி தோணுச்சு இந்த அலை எப்படி தோணுச்சுன்றதை விட சுருக்கமாக என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும் நான் கரையில் நிற்கக்கூடிய பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் நான் அலைவதில்லை நான் உடைவதில்லை நான் தலைகளாக இல்லை நான் நேராக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அந்த தலைகளாக தோன்றக்கூடிய அந்த பால் நிழலை பற்றி நம்ம என்ன பண்ண வேண்டியது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புரிந்து கொண்டால் போதும் ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் நாமரூபேகள் ஆனதெப்படி அழிவது அழிந்ததெப்படி என ஆய்வுதல் பலரன்றை முற்றுப்புள்ளி வைக்கிறார் மானமைந்தனே தீர்க சொப்பன சகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன்போதமாய் பூரணமாய் இருப்பாயே கனவு நான் எப்போ தூங்க போனேன் கனவு எப்போ வந்துச்சு அதுக்கு நேரம் குறிச்சிட்டு இருக்க முடியுமா அதுபோல கனவு வந்து கனவு நீங்கி போன நேரம் என்ன கனவுல என்னென்னலாம் தோணுச்சுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது வேண்டே வேண்டாத வேலை இப்போ உனக்கு என்ன இப்போ நீ எப்படி இருக்கிற விழிப்பாக இருக்கிறாய் கனவிலிருந்து வெளியே வந்து விட்டாய் கனவில் தோன்றிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்ப என்ன காண வேண்டிய தீர்வு காண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கிட்ட வர்றப்ப இந்த பிரச்சனையும் வருது எந்த பிரச்சனையும் வருது சாமி கனவு கண்ட அந்த கனவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்பனா என்ன மாதிரி நடக்கும்னு நாம என்ன பண்ண நமக்கு வர்ற கனவுக்கே என்ன விடை சொல்றதுக்கு யார தேவோன்னு இருக்கான் அப்படி தோணுது மனசுல ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணுதுன்னா கனவுல ஒரு வினோதமான விஷயங்கள் ஆபத்தான விஷயங்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் விசித்திரமான விஷயங்கள்லாம் கனவுல வருது அப்ப அது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு அதுக்கு ஒரு அது வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒண்ணும் பதில் கிடையாது அது சில ஞானவான்களுக்கு இந்த விடை உலகில் உள்ள பிரச்சனைகளுக்கு விடை கனவுல கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க சத்துவ குணம் பிரதானமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஈஸ்வரனை கனவுல என்ன சொல்கிறேன் வழிகாட்டுறான்னு சொல்கிறாங்க நம்முடைய சமயக்குறவர்களுக்கெல்லாம் ஒரு கோயிலுக்கு போய் பதியம்பான அடுத்த கோயில் எந்த கோயிலுக்கு போகும் கூட சொல்லியிருக்கார் ஜெயகுருமான் அப்படிலாம் நடந்துருக்கு இல்லையா அதுபோல உங் இன்னைக்கு தேடி இந்த ஒரு அடியவர் வர்றாருன்னு கூட சொல்லியிருக்கார் புரியுதா அது சத்து உணப்பிரதானிகளுக்கு அது அவங்க அதன் மயமாகவே வாழ்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு இறைவன் எப்படி பண்ற கனவுல பிரத்யட்சமாக தோன்றுகிறார் அப்புறம் நம்ம போல விஷயங்கள்ல நாம் அது அதன் ஆகவில்லை இருபத்தி மணி நேரமும் அந்த சிந்தனையோடு இல்லை இப்போ நமக்கு என்ன பல பல கனவுகள் பல பல சமயங்களில் வந்து வந்து போய் கொண்டிருக்கேன்னா அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா அது எங்கேயும் போய் முடியாது அதனால் தலைகளாக இருக்கக்கூடிய நிழலை நீரில் தெரியும் நம்முடைய நிழலை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கனவனுடைய தோட்டத்தையும் கனவினுடைய ஒடுக்கத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் ஒன்று மூலம் இன்னொன்று அறிபொருள் வெளி வெளிப்படுவது அது வெளிப்படும் பொருட்களை பற்றி நாம் என்ன பண்ண வேண்டிய அவசியமில்லை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை அதுக்கு ஒரு வரி நல்லா சொல் நாமரூபேகள் ஆனதெப்படி அழிந்ததெப்படியான ஆய்வுதல் பலரன்றேன் தீர்க்க சொப்பனம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன்போதமாய் உன்போதமாயினால் யானாமையே வடிவமாய் பூரணமாய் இருப்பாயே அடுத்தது ஒரு நல்ல சாதனைக்குரிய பாட்டு அசத்தில் எம்மட்டுண்டு அம்மட்டும் பராமுகமாகினால் அம்மட்டும் நிசத்தில் உள்விழி பார்வையால் இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் நின்று தின்மாத்திர வடிவமாக வைந்தார் கசத்த தேகத்தில் இருக்கிறோம் ஆனந்த கடல் வடிவாவே யூட்டர்ன் மாதிரி யூ அப்படின்னு நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒரு யூ அண்ணா ஆங்கிலம் எழுத்து யூ போட்டால் எப்படி போடுவோம் இப்படி போயிட்டு இப்படி திரும்பி இப்படி வந்துடும் அது போல் வெளியில் எவ்வளோ தூரம் நம்ம அந்த கோடு போட்டோமோ அதே அளவுக்கு திரும்ப என்ன பண்ணோம் போட்டு வந்ததா யூ டர்னு பேர் நீ உள்ளே திரும்புன்னு அர்த்தம் அசத்தில் எம் வெளியில் உள்ள நிலையில்லாத பொருட்கள் அதை நோக்கி எவ்வளோ தூரம் போனோமோ பராமுகம் ஆனமோ அந்த அளவிற்கு எங்கே வந்துடணும் உள்முகமாக வந்துவிட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது பழக்கத்தால் இதுவே நம்முடைய பழக்கமாக மாற்றிவிட்டால் விருத்தி பயிற்சி சாமி கொடுக்கறாங்கல்ல என்ன என்ன பயிற்சி வியாபக ஆலயத்தில் வச்சு பழகிறது என்ன விருத்திய அப்புறம் என்னது அடுத்து நினை விளை வச்சு பழகிறது அப்புறம் அறிவுளை வச்சு பழகிறது அப்புறம் உணர்வுளை வச்சு பழகிறது இறுதியில என்ன மிஞ்சும் விருத்தியாக மிஞ்சம் அதான் விசத்தில் உள்வெளி பார்வையாம் இப்படி நிரந்தர பழக்கத்தால் நமக்கு வேற தொழில் இருக்கக்கூடாது ஏதாவது தொழில் இருந்த தொழிலை கூட யார்கிட்ட கொடுத்துடணும் கொஞ்ச நாளைக்கு இந்த பயிற்சி செய்யற வரைக்கும் அது அது செட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரார்த்த கிரமத்துக்கு என்ன வேலைனாலும் சேர்த்துக்கலாம் வசத்தில் உண்மனம் நின்று மனம் வசப்பற்றும் சிம்மாத்திர வடிவமாயிடில் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கிற ஆனந்த கடல் வடிவாவாயே இங்கேயே இப்பொழுதே முக்தி அடுத்து கேள்வி எண் நாற்பத்தி தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய் ஊன் என்ற உயிர் தோறும் ஒன்றாகும் என்றால்படி கண்டிலே நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகையொக்கும் ஞானங்கள் வெளி கண்டதால் ஆனந்தம் இதுபோல வெளியாக உதியாத அடைவேது குருநாதனை நல்ல சந்தம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சாமி பிரம்மத்துக்கு லட்சணம் சச்சித்தானந்தம் எல்லா ஜீவர்களுக்கும் சத்து தன்மை பொதுவாக தெரிகிறது என எல்லா ஜீவனும் நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு சின்ன புல்லு கூட அப்படி லைட் அப்படி டச் பண்ணோம்னா என்ன சொல்வது அது தன்னுடைய இருப்புத்தன்மை காட்டியிருது சித்துத்தன்மையும் காட்டியிருது ரெண்டும் வெளிப்படையாக எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவாக இருக்கிறது ஆனால் அந்த ஆனந்தம் என்பது எல்லா தீவர்களுக்கும் பொதுவாக இல்லை ஏன் நீங்க என்ன சொல்றீங்க பிரம்மத்தினுடைய லட்சணம் சச்சித்தானந்தம் அப்ப அதுல ரெண்டு லட்சணம் மட்டும் ஒரு லட்சணம் பேதமா தெரிகிறது நியாயமா அதான் கேட்கறேன் அப்ப ஆனந்தம் இது வெளியாக ஊதியாத அடைவேது குருநாதனை அப்படியே ஆனந்தம் இருந்தாலும் அதை சிலர் பார்த்தீங்கன்னா உள்ள தூவகையான்றாங்க வெளியில சந்தோஷப்படுறதை நம்ம பார்க்க முடியாது ஆனந்தம்ன்றதை எப்படி நாம வெளிப்படையா தெரிந்து கொள்வது நமக்கு தெரிஞ்சது சத்தோ சந்தோஷமா சிரிக்கிறது குஷியா இருக்கிறது ஆட்டம் போடுறது இதுதான் ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு நினைச்சுட்டு இருக்கோம் அப்ப ஆனந்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது இருப்புத்தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது அறிவுத்தன்மை அறிந்து கொள்ள முடிகிறது ஆனந்தத்தன்மை அறிந்து கொள்ள முடியவில்லை எல்லா ஜீவர்களுக்கும் உருவங்கள் இரதங்கள் பரிசங்கள் ஒரு கோவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்கள் ஓரொன்றில் தெரியும் கணக்கன்றி வாராதுதான் அரும் அந்த சச்சிதான் அந்த சுபாவங்கள் ஆன்மாவின் வடிவாகிலும் பிரபஞ்சமயமாம் விருத்தி பேதத்தினால் வேதங்களாம் ஐந்தனே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பூவை சொல்ற பூ எப்படி இருக்கு பூவுக்கு என்னென்னலாம் இருக்குது ரசம் உருவம் இருக்கு ரசம் இருக்கு பரிசம் இருக்கு உருவம் எத எந்த இந்திரியத்தாலதான் உணர முடியும் நேத்திர இந்திரியத்தால ஒரு பூ ஒண்ணா காட்ட முடியும் அது போல பிரம்மம் ஒரு பொருள் தான் ஆனா அதுல சச்சித்தானந்தம் மூணு குணங்கள் இருக்குது கரணங்கள் ஓரொன்றில் ஓரொன்று தெரியும் கணக்கன்றி வாராதுகான் ஒரு அந்த ஞானேந்திரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுதான் புலப்படும் எது உருவம் ரசம் பரிசம் அரும் சச்சிதானந்த சுபாவங்கள் ஆன்மாவின் வடிவாயிலும் பிரபஞ்சமயமாம் விருத்தி பேதத்தினால் வேதங்கள் அமைந்தன சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இது மாதிரி விருத்தி பேதம் இருக்கு இல்லையா மூடம் கோரம் சாந்தம்னு பின்னாடி சொல்ற இதை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு விருத்தி கேட்டால் கூட எதது வெளிப்படுமா சத்து சித்து ஆனந்தம் வெளிப்படும் அப்படின்னு விருத்தி வேதங்களால் ஆனந்தத்தின் வெளிப்பாடு என்ன பண்ண மாறுகிறது தாமதம் இராசதம் சாத்துவிதம் முக்குணத்தால் வரும் விருத்தி மூன்றாம் ஆம் அவைகள் மூடமும் கௌரமும் சாந்தமும் அபிதானம் ஆகும் மகனே கீதையில இந்த மூன்று விருத்திகளை நல்ல விளக்கமா கொடுத்திருக்கு ஒவ்வொரு மூட மூட குணங்கள் என்ன கோர குணங்கள் என்ன சாந்த குணங்கள் என்னன்னு விரிவா கொடுத்திருக்கு பகவத்கீதையில ஏமுறை இருக்கின்ற சச்சிதானந்தங்கள் என்றென்றும் ஒன்றாகிடும் நாம் உரைக்கும் விருத்தி பிரிவினால் சொரூப ஞானாதி பிரிவாகுமே ஸ்வரூப ஞானத்தில் என்னது சச்சிதானந்தம் ஒண்ணுதான் பொருள் ஒண்ணுதான் ஆனால் விருத்தி பிரிவினால என்னது இவையெல்லாம் புலப்படுவது வேறு வேறாக தோன்றுகிறது சொரூப ஞானாதி பிரிவாகுமே விருத்தி எப்படி பெரியதுன்னு சொல்லிட்டாங்க சத் சத்துவம் இரஜசு குணசு சத்துவம் இரஜசு தமசு கேட்டார்போல சாந்தம் கோரம் மூடம் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது போல சத்து சித்து ஆனந்தம் உணரப்படுகிறது சாந்த குணத்தில் எது உணரப்படும் ஆனந்தம் உணரப்படும் கோர குணத்தில் எது உணரப்படும் சித்து உணரப்படும் மூடகுணத்தில் எது உணரப்படும் அதாவது தமோ குணத்தில் மூட குணத்தில் எது உணரப்படும் சத்து மாத்திரம் உணரப்படும் சடமான கூட தருகல்லு மண்கடில் சத்தொன்றுமே தோன்றுவாள் விடமான காமாதி கோரத்தில் ஆனந்தம் விளையாது மற்றவைகளாம் திடமான ஒளிவாதி சாந்தத்திலே சச்சி ஆனந்தம் மூன்றும் ஒளியாம் மடமான மூடங்கள் கோரங்கள் விடு மடமாக ஆனந்தமே அழகா முதல்ல சொன்னது சத்து எங்க தோணும் ஜடமான மூட தரு கல்லு தருண மரங்கள் தருண என்னது மரக்கட்டைகள் மரங்கள் கல்லு மண்களில் சத்து தோன்றும் அது இருக்குது அது இருக்குது அப்படின்ற அப்புறம் அடுத்து விடமான காமாதி கோரத்தில் ஆனந்தம் விளையாது மற்றவைகளா காமாதி குணங்கள் விடம்ன என்னது விஷம் போன்றது விஷம் விடம்னு என்னது நஞ்சு போன்றது அதில் என்ன தோன்றது காமம் குரோகம் லோகம் மோகம் மதம் மாஸ்டரியம் இதில் ஆனந்தம் வெளிப்படாது ஆனந்தம் வெளிப்பட மற்ற ரெண்டுன்னா சத்தும் வெளிப்படும் சித்தும் வெளிப்படும் அடுத்து திடமான ஒளிவாதி ஒளிவுன வைராக்கியம் முதலான குணங்கள் ஒளிவுன என்னது வைராக்கியம் வைராகியம் முதலான நல்ல குணங்கள் அதில் என்ன வெளிப்படும் சாந்தம் அதில் என்ன வெளிப்படும் சச்சித் ஆனந்தம் மூன்றும் வெளியாம் இப்போ மூட குணத்தையும் கோர குணத்தையும் விட்டாயானால் என்ன கிடைக்கும் சாந்த மனம் அதில் என்ன வெளிப்படும் ஆனந்தம் வெளிப்படும் ஏற்கனவே இதே சந்தேகம் தெரிந்து கொள்ள முற்போதிலேயே சொல்லியிருக்கு மனது சத்துவ சொரூபம் மத்திரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போ அப்படின்னு சொல்லியிருக்கு அதை இந்த ஒரு பாசையில சொல்லியிருக்கு இகவான குருநாதனை கேள்வி நாப்பத்தி மூணு இகவான குருநாதனை சச்சிதானந்தம் எனும் இலக்கணம் அருகிலே அகலாத சத்தாவதேது சித்தாவதேது ஆனந்தம் ஏதென்றில் லட்சணத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றீங்க என்னது சச்சிதானந்தம் ஆயிரு சச்சிதானந்த ஆயிரு உன்போதமாயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நானும் பொறுமையா இருந்தேன் இப்ப நான் கேட்கிறேன் சாமி சத்துனா என்ன சித்துனா என்ன ஆனந்தம்னா என்ன அதை எனக்கு அந்த லட்சணத்தை சொல்லுங்க இவ்வளவு பாடம் நடத்துற பின்னாடி பத்தி கேக்குறாரு மிகு கா சத்துக்கு ஃபனிசன் எழுதிக்கணும் மிகு காலம் மூன்றும் கெடாதிருப்பது சத்து அது மூன்று காலங்களிலும் மாறாதிருப்பது அழியாதிருப்பது வேறுபாடு அறிதலே சித்தாகும் வேறுபாடு அறிதலை சித்தாகும் இது அது என்னும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே இது அது அது இது இரண்டும் ஆகா அகம் பொருள் அறிவா இல்லையன் அது இது என்று எதெல்லாம் சுட்டிக்காட்டப்படுகிறோம் வேறுபாடு அறிதல் சித்தாம் மகிழ்காமம் நுகரும்போது சுகமாகும் அனுபூதி வாழ்வென்பது ஆனந்தமே அப்ப ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு எப்ப நாம் விரும்பிய பொருளை அடையும் பொழுது பிரியம் மோதம் பிரமோதம் நாம் விரும்பிய பொருளை என்ன பண்ணுறோம் முதல்ல மனசில் நினைக்கிறோம் அப்புறம் அது வந்து கையில் கிடைக்கப்படுது அப்புறம் அதை என்ன பண்ணுறோம் அனுபவிக்கிறோம் அப்போ மோதம் என் சாரி பிரியம் மோதம் பிரமோதம் இஷ்ட வஸ்து என்னது இஷ்ட வஸ்துவை என்ன பண்ணுறோம் நாம் நினைக்கிறோம் அதுக்கு என்னென்னு பேர் பிரியம் இஷ்ட நினைக்கிறதுக்கு என்னென்னு பேர் பிரியம் அப்புறம் அந்த இஷ்ட வஸ்துவை கண்ணில் தரிசனம் அது மோதம் அப்போ நான் அதை வந்து அனுபவிக்கிறோம் அது என்னது பிரமோதம் இப்போ இதில் என்னது ஆனந்தத்தின் இந்த உலக வாழ்க்கையில் ஆனந்தம் இவ்வளவுதான் வெளிப்படும் பிரியம் மோதம் பிரமோதம் அப்போ மகிழ்காமம் நுகர் போது காமம்ன்றதுக்கு இங்கே நாம் விருப்பப்படும் பொருள்களை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது சுகமாகும் அனுபூதி வாழ்வு என்பது ஆனந்தமே அதனால் ஆனந்தம் இருப்பது நமக்கு தெரியும் அடுத்து நாச சரீரத்திருக்கும் சரீரிதனை நீ சச்சிதானந்தம் என்றெழினும் ஆசிரியர் நீ பிரம்மமாக எணினும் மாசற்ற சச்சிதானந்த இவன் மண்ணும் அனுபவம் எங்கனே கோஷப்புறங்களை இடித்து தகர்க்கும் அத குஞ்சர குருநாதனே நாற்பத்தி கேள்வி அப்ப நீ நால்வேத மாவாக்கியம் பார்த்து என்ன சொல்லுது சீடனை பார்த்து என்ன சொல்லுது நீ சச்சிதானந்த பிரம்மமாகவே இருக்கிறாய் என்று சொல்லுது இப்ப இவன் தன்னை சச்சிதானந்த அனுபவமாக எப்படி உணருவது அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் குருநாதனை பாராட்டுறாரு எப்படி பாராட்டுறாரு கோஷப்புறங்களை இடித்து தகர்க்கும் குஞ்சர குருநாதனே ஐந்து கோட்டை சுவர்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய அரண்மனை நகரத்தை என்ன பண்ணுது ஒரு ஒரு மதம் பிடிச்ச ஒரு யானையானது அப்படி லாபகமா எல்லாத்தையும் என்ன பண்ணி தகர்த்து உள்ள போயிடுவான் குருநாதன் அப்படி பஞ்ச கோஷங்களாலான இந்த பந்தங்களை என்ன பண்ண தகர்த்து ஆன்ம தரிசனத்தை செய்கிறார் அப்படிப்பட்ட குருநாதனே நான் சச்சிதானந்த அனுபவம் என்று உணர்வது எங்கனம் சென்மாந்தரம் செய்த வினைகள் உடல் தரும் எனில் செல்காலம் இவன் உண்டதோ கண்ம அனுபவ நரக சொர்க்கமெனில் வருகின்ற காலத்தும் இவன் உண்டதோ உன்மாத யாதனாவுடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அடியும் தன் மாய உடல் கடினும் இவன் இருப்பது கொண்டு சத்தென்பது ஒகனே ஏன் பாவம் செய்யாமல் இருக்காங்க எல்லாரும் அடுத்த ஜென்மம் எப்படி வாச்சிடும் இந்த ஜென்மத்திலே தன்னடம் கிடச்சால்தான் கிடச்சிடும் அடுத்த ஜென்மம் எதாது போயிடும் ஈனப்பிறவியாக கிடச்சிடும் நரகம் போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தினால் அப்போ இவனுக்கு எது உறுதியாக வச்சுருக்கா மனசுக்குள்ள அடுத்த பிறவி என்ற ஒன்று எதிர்காலத்தில் அவன் இருக்கிறான் என்பது இந்த உடம்பு போனாலும் இந்த உடம்பு செத்து போனாலும் அடுத்த பிறவி இவனுக்கு உண்டு தான் அழியாமல் இருப்பேன் என்ற எண்ணத்துலதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சேகம் பேக்கிறான் தான் கஷ்டப்படுறப்ப என்ன புலம்புறான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னாப்பறந்த காலத்துல தான் இருப்பதை இவன் என்ன பண்றான் உறுதிப்படுத்திக் அதனால மூன்று காலங்களிலும் இவன் இருப்பது கொண்டு இவன் எந்த வடிவமானவன் சத் வடிவமானவன் என்பது உறுதியாகிறது இருளாக மூடும் சுளுத்தியில் ராத்திரியில் இரவி சுடர் அற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை ஒன்று சித்தாகுமே எனது இருட்டுக்குள்ளே போனால் இவனுக்கு லைட்டு வெளிச்சம் வேண்டாம் இவன் உடம்பு இருக்கிறதையும் இவன் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இவனுக்கு என்ன வெளிச்சம் ஒன்று இருக்கு சித்து சைத்தன்யத்தினுடைய இருப்பதனாலே அப்படியே என்ன பண்ணா பார்த்து பார்த்து பார்த்து ஞாபகத்தில் எந்த பொருள் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறான் இல்லையா அப்போ சைதன்யத்துக்கு என்ன தேவை இல்லை அதுவே ஸ்வயம்பிரகாசமாக இருக்கிறனால இன்னொன்று ஒளியினுடைய உதவி கொண்டு அவன் எதையை வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிற வேண்டாம் சுடர் இரவி சுடர் சூரியனுடைய வெளிச்சம் இல்லாத காலத்தில் மறுளாமல் இருளையும் பொருளையும் இருட்டையும் தெரிஞ்சுக்கிறான் இருப்பேருக்கு பொருளையும் தெரிஞ்சுக்கிறான் அப்போ விளக்கு எது வெளிச்சம் எது சித்து பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தில் பேராத பிரிய மதனால் அருகாத பிரிய சுகம் எதுல வரும் பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால் ஆனந்தமாந்தனே உனக்கு யாரப்பா பிடிக்கும் அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவான் எங்க அம்மாவைதான் பிடிக்கும் தான் அப்புறம் என்ன சொல்லுவான் எங்க அப்பாவை பிடிக்கும் தான் அப்புறம் என்ன சொல்லுவான் என்னுடைய குருநாதனை பிடிக்கும் தான் அப்புறம் என்ன சொல்லுவான் தன்னுடைய இஷ்ட தேவதைய பிடிக்கும் தான் அப்புறம் யார சொல்லான் தன்னுடைய காதலி அல்லது தன்னுடைய மனைவிய சொல்லுவான் அப்புறம் யார சொல்லுவான் தன்னுடைய செல்வங்களையெல்லாம் சொல்லுவான் ஆனா கணக்கு போட்டு பார்த்து ஒவ்வொன்னா பிரிச்சுக்கிட்டே வந்தோம் நான் கடைசில யாரதான் பிடிக்கணும்வான் இவங்க எனக்கு அனுகூலமா இருக்கிறதுனால எனக்கு இன்பம் தர்றதுனால இவங்களை பிடிக்குது ஒவ்வொருத்தரும் இவன் இவனோட பிரச்சனை பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் போட்டுக்கு கேஸுக்கு கடைசில கேஸ் யார் மேல மட்டும் போட மாட்டான் தன்னுடைய உடம்பே தனக்கு பிரச்சனையா இருந்தால் கூட தன்னுடைய உடம்பை என்ன பண்ணிக்கிறான் தன்னுடைய உடம்பு தனக்கு இன்பம் தரவில்லை என்று தெரிந்தால் இன்பம் தராத இந்த உடம்பை ஆத்மக்தி செய்து கொண்டு உடம்பை என்ன நீக்கி விட்டுருவான் அவனுக்கு யார் ரொம்ப முக்கியம் நான் அதான் பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தில் பேராத பிரியம் அருகாத பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால் ஆனந்த ஆம் மைந்தனே தான் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான் ஏன் இவன் வடிவமே எது இவனுடைய ஸ்வரூபமே எது ஆனந்த ஸ்வரூபம் அன்னபானாதிகள் அன்னபானாதி சுகசாதனமது ஆகையால் ஆர்த்தும் பெரிய பிரி வெகு பிரியமாகும் இன்னவாறு ஆன்மாவும் ஆனந்த சாதனமென கருதல் பொருள் அல்லவே ஆன்மாவை எதுபோல நாம் அனுபவிக்கிறோம்ல அண்ணம் பானம் போன்றவைகளை போல ஒரு பொருளாக அனுபவிக்க வேண்டும் என்று எதை எண்ணிவிடாதே ஆன்மாவை எண்ணிவிடாதே அது ஆனந்த சாதனம் என்று எண்ணிவிடாதே சொன்ன ஆன்மாவை ஒரு சுகசாதனங்களோடு சொல்லுவாய் ஆகிய மகனே உன்னது ஆனந்தம் வேறு ஏது அனுபவிப்பது ஆர் உபய ஆன்மாவும் உள்ளதோ அப்ப நீ இருக்கிற அனுபவிக்கப்படும் ஆன்மாவை ஒரு பொருளாக நினைச்சேன்னா ஆன்மா ஒண்ணு இருக்குது அப்ப ரெண்டு பொருள் இருக்கு அப்ப நீ ஒரு ஆன்மா அனுபவிக்கப்படும் ஆன்மா சுகம்ன்ற ஒரு ஆன்மாவை ரெண்டு ஆன்மா ஆகி போயிரும் அப்ப ஆன்மாவை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அனுபவிக்கிற நீயும் ஆன்மா அனுபவிக்கப்படும் அதுவும் அனுபவிக்கிற இந்த உலக இன்பத்தை நுகர்வதை போல ஆத்மா இன்பத்தை நுகர்வது என்று எடுத்துக்கொள்ள கூடாது அதில் வருதல் பிரிய மாத்திரம் ஆகும் வெகு பிரியம் ஆன்மாவிலாம் விடய சுகம் மாறி வரும் ஆன்மாவின் வெகு பிரியம் மாறாதுதான் விடய சுகம் விடலுமா கொழலுமா ஆன்மாவை விடுவதவர் கொள்வதவர் விடய சுக கோகங்கள் விடும் அவனை அவனால் விடப்படா ஒரு நாள் வேண்டும் ஒரு நல்ல அட்டவணை போட்டுக்கணும் உன்னுக்கு என்னென்னு பேரு விடயசுகம் இன்னொன்னு என்ன பேரு ஆன்ம சுகம் என்னென்ன பாயிண்ட் என்னது வருதல் பிரிய மாத்திரம் ஆகும் விடயங்கள்ல என்னது பிரியம் பிரமோதம் அது மட்டும்தான் உண்டு ஆனா ஆன்மாவில் என்ன இருக்கு வெகு பிரியம் இருக்கிறது ஏன்னா விடய சுகம் நாம ஒரு சட்டன் இருக்கக்கூடிய அந்த பிரியத்தை எடுத்துருவோம் மத்தியானம் ஸ்வீட்டு போடுறாங்க போடுறாங்களா தெரில போடுறாங்க வச்சுக்கோங்க ஒன்று சாப்பிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு எக்ஸ்ட்ரா சாமி நீங்கள் நல்லா பாடம் சொல்றீங்க இன்னொன்று ஒன்று மூணு அப்புறம் வேறு யாரும் ஒருத்தர் போயிட்டு சாமி கொடுப்பான் இன்னொன்று நாலு இப்போ எத்தனையாச்சு அப்புறம் இன்னும் ஒரு ஆசை தாங்கினா நானே ஒன்று கேட்டேன் எத்தனையாச்சு அப்புறம் இப்படியே போனால் எத்தனைக்கு தாங்கும் இதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்தா அப்போ சாப்பிடத் தோணுமா அப்படியே வம்படிக்கு அதை சாப்பிட்னா என்ன ஆகும் பிரியம் போயிடும் எது போயிடும் பிரியம் போயிடும் ஆனால் ஆன்மாவில் இருக்கின்ற பிரியம் எப்பொழுதும் போகாது வெகு பிரியம் அதுக்கு பேரனது விஷய பொருள்களில் வைக்கக்கூடிய பிரியம் ஒரு ஸ்பேஜில் அடுத்த வினாடியே கூட அது அது மாறிப்போய் விடும் அடுத்து விஷய சுகம் வரும் பிரியம் மாறி வரும் ஆன்மாவின் வெகு பிரியம் மாறாதுதான் இந்த உலக விஷயங்கள்ல வச்சிருக்க பிரியத்துக்கு லெவல் வச்சிருக்கான் இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்லாம் வச்சிருப்பான் ஆன்மாவில மாறாத பிரியம் அது எப்பயும் ஒன்று வச்சிருக்கான் விடய சுகம் விடலுமா கொழலுமா கொஞ்சம் இந்திரியங்கள் தளர்ந்து போச்சுன்னா விடய சுகத்தை என்ன பண்ணிடுவான் விட்டுருவான் போரடிக்குது நல்ல மியூசிக் தான் அம்மா பாடுறாங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன அப்படியே அசந்து போச்சு என்ன ஆச்சு விஷய சுகம் விடலுமா இந்த கருவி கரணங்கள் தளர்ந்து போச்சுன்னா என்ன ஆயிடும் அந்த விஷய சுகத்தை விட்டுட்டு இருப்போம் ஆனால் ஆன்மாவை ஒரு பொழுதும் என்ன இருக்க முடியாது விட்டுட்டு இருக்க முடியாது விடலுமா கொழலுமா ஆன்மாவை விடுவதவர் கொள்வதவர் விடய சுக போகங்கள் விடும் ஒரு ஒரு ஸ்டேஜில் போகங்கள் நம்மை விட்டு போய்விடும் ஒரு இந்திரியங்கள் வந்து தேய்ந்து போன காலத்தில் சர்வேந்திரியானி ஜரயந்தின்றான் இந்த நசிக்கேத யமதர்மராஜன் கிட்ட சொல்கிறான் நீங்கள் இந்த மாதர்களை தேவலோகத்து மாதர்களை எல்லாம் காட்டுகிறீர்கள் பொக்கிஷத்தை எல்லாம் திறந்து காட்டுகிறீர்கள் மூலோகத்து ராஜனாக வேண்டும் என்று வரம் பெறுகிறீர்கள் எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு இந்திரியங்கள்ல என்னாயி போயிருமா எல்லாம் ஜரையந்தி தேய்ந்து போய்விடும் இவற்றையெல்லாம் அனுபவித்து அனுபவித்து இந்திரியங்கள் தேய்ந்து போய்விடும் இதைப் போய் நான் அனுபவிப்படா அப்படின்ற இதை போய் நான் அனுபவிப்படா அழியா அழியாத இன்பம் ஆன்ம இன்பம் அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்ப விடய சுக ஓகங்கள் விடும் இப்ப நாமளா விரும்பி அனுபவிக்க விளைந்தாலும் இந்திரியங்கள் நமக்கு என்ன பண்ணாது ஒத்துழைக்காது ஏன்னா அதை தேங்கி விடும் அவனை அவனால் விடப்படாது ஒரு இந்த ஆன்ம சுகம் அப்படி அல்ல அது எப்பொழுதும் ஒன்றுபோல இருக்கிறது நம்மை விட்டு நீங்காதது அதுல சளிப்புத்தன்மையே வராது வேகின்ற கோபங்கள் ஆயனை நான் கொன்று விடுகின்றே ரெண்டு சில சாகின்றபடியால் தன்னையே தான் கொன்று சாவனென சங்கை அளவே தேகம் தனை கொல்லும் அவனால் விடப்பட்ட தேகம் அவனன்று மகனே ஆகந்தனில் கோபம் அல்லது தனை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பதிலையே இப்ப தற்கொலை பண்ணிக்கிற முயற்சி பண்றான்னா அவனுக்கு எதன் மேலதான் கோபம் தன்னுடைய உடம்புடைய நோய் மேல கோபம் இருக்கலாம் அல்ல இந்த உடம்போடு பந்தப்பட்ட யாரோ ஒரு நபர் மீது நபரை விட்டு தான் கட்டாயமாக பிரிவதற்காக இந்த உலகத்தை விட்டு பிரியணும் நினைக்கிறான் அல்லது தீராத நோய் வந்து வருத்துவதனால இந்த உடம்பை விட்டு பிரியணும்னு நினைக்கிறான் அல்லது தீராத விருத்தி மனதுல தோன்றக்கூடிய எண்ணம் தன்னை தொந்தரவு செய்யறதுனால அந்த எண்ணத்தை விட்டு பிரியனு நினைக்கிறான் ஆனால் யாரை யாரை விட்டு அவன் பிரிய மனமில்லை தன்னை அவன் ஒருபொழுதும் பிரிவது கிடையாது தன்னை அதனால எதுல இருந்து பிரிஞ்சுக்கிறேன்னு பாக்கிறான் தன்னுடைய உறவினர்களையோ தான் விரும்பிய நபர்களையோ விஷயப் பொருட்களையோ தன் உடம்பையோ தன் மனத்தின் எண்ணங்களையோ பிரிய வேண்டும் என்று நினைக்கிறான் தான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான் இவற்றிலிருந்து தனித்து தான் மாத்திரமாக இருக்கும் நினைக்கிறான் அவனை அவனால் எனது ஒரு ஆகந்தனில் கோபம் அல்லது தன்னை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பதில்லையே இல்லையா நாம நண்பர்களிடத்துல பேசி பார்க்கிறப்ப நம்மளை பத்தி என்ன ப்ரூவ் பண்ணதான் பார்ப்போம் நான் ரொம்ப நான் வந்து அழியாமல் இருக்க போறேன்னு காட்ட பார்ப்போம் நான் அறிவோட இருக்கிறேன்னு காட்ட பார்ப்போம் நான் சந்தோஷமா இருக்கேன்னு காட்ட பார்ப்போம் இல்லையா தனக்கு இணையாக வேறொருத்தர் இல்லைன்னு காட்ட பார்ப்போம் ஏன் தான் எந்த வடிவம் பிரம்மத்தின் வடிவம் என்பதனால் தான் ஒருவனே தன்னை தவிர வேறொன்று இல்லைங்க நம்ம சபாவம் அது நீ செத்து போயிடுவே அப்படி சுற்றம்னா யாருக்காவது பிடிக்குமா அந்த ஆளை கண்டா அவசரமாக பேசுகிறேன் சாமியார்கிட்ட வந்து ஆசீர்வாதான் வாங்குவேன் சாமியார் நல்ல கையில் தலையில் கை வச்சு வேதமாக செத்துப்போம் அப்படின்ட்டாரு திரும்பி வருவான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் ஏன் தான் இல்லை என்பது தான் இல்லாமல் போவேன் என்பது அவனுக்கு ஒரு பொழுதும் பிடிக்கவே பிடிக்காது அடுத்தது என்னது நீ முட்டா அப்படின்னு சொன்ன சொருன்னு கோவம் வருது தான் அறிவு உள்ளவன் தான் சித்து சைதன்யமே வடிவானவன முட்டால் சொன்னான் நாம உலகத்துல முட்டால் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து நீ முட்டாவும் சொன்னாலும் அவனால் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோல துன்பம் வேண்டவே வேண்டாம் ஏன் இவனுடைய ஸ்வரூபமே எதுதான் இந்த மூன்றினாலேயே நமக்கு நாம் எதுவாகவே இருக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு சத்து சித்து ஆனந்தமாகவே இருக்கிறோம் தெரியும் இப்போ நாம் ஒவ்வொரு பொருள எப்படி எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம் ஆனந்தத்தினுடைய ஸ்டெப்பு தாகப்படும் பொருளிலும் மகன் பெரியவாம் தனையனிலும் உடல் பெரியமாம் ஆகத்தினிலும் பெரியம் இந்திரியம் ிலும் பிரியம் உயிராம் ஏக பிராணனிலும் வெகு பெரியம் ஆன்மாவில் இந்த ஆன்மா முக்கியம் ஊகத்தினால் கௌனம் மித்தை கர்த்தா மூன்றும் ஓரொன்றில் அதிகம் மகனே இப்போ ஒன்று ரெண்டு மூணு போட்டுக்கிட்டு ஆகப்படும் பொருள்ன்றது ஒன்று மகன்றது ரெண்டு உடல்ன்றது தூள உடல் அது மூன்று இந்திரியன்றது நாலு உயிர் உயிர்ன்றதுக்கு இங்க பிராணன்னு பேரு உயிருன்றதுக்கு பிராணன்னு பேர் அது அஞ்சு ஆன்மா வந்து ஆறு இந்த ஆன்மாக்கு என்னன்னு பேரு மகா முக்கியம் இந்த ஆன்மா மகா முக்கியம் இவத்துல கவுன ஆன்மா அப்படின்றது என்னது மகன் மகனுக்கு கவுன ஆன்மான்னு பேர் போய் தன்னுடைய நீண்டகால நண்பன் வர்றான் என்ன கல்யாணம் முடிச்சு பையனோட இருக்கிறான் அப்போ வந்த தன்னுடைய பையனை அறிமுகப்படுத்துறான் அறிமுகப்படுத்துறப்ப என்ன சொல்லுவான் இப்படி நெஞ்சில தட்டி காப்பான் அவனை காமிச்சு தன்னை தட்டி காம்பான் என்னது அர்த்தான் நான் தான் அது அது வேற இல்லை நான் வேற இல்லை தன்னுடைய பையன்னு சொல்றதுக்கு இப்படி தட்டி காமிக்கிறான் நான் தான் அப்படின்றான் கௌன அவனுக்கு ஏதாவது ஒன்றாயிருச்சா அவனுக்கு அழுவ வருது கவுன ஆன்மா மித்தையான்மா அடுத்தது மித்தை மித்தை மித்தையான்த்தையான்மான்றது எது இந்த உட இந்த உடம்பு கர்த்தா ஆன்மான்றது ஜீவன் கர்த்தா ஆன்மான்றது ஜீவன் முக்கிய ஆன்மான்றது ஆன்மா சச்சித்தானந்தமாகிய ஆன்மா கௌன ஆன்மா மித்தையாண்மா கர்த்தா ஆன்மா ஆனா ஸ்டெப் எப்படி போகுது தாகப்படும் பொருள் மகன் உடல் இந்திரியம் உயிருன்றதுக்கு இங்க பிராணன் அப்புறம் என்னது ஆன்மா அப்படி ஸ்டெப்பா போதும் அது இங்க வெகு பிரியம் ஆன்மாவில் இந்த ஆன்மா முக்கியம்ன்றத அடுத்த ஸ்டெப்ல பிரிக்கிறாங்க ஜீவ ஆன்மான்னு பிரிக்கிறாங்க அடுத்து இல்லையா ஜீவாத்மா அப்புறம் ஆன்மா அப்படின்ற ஒரு ஸ்டெப் அடுத்த பாட்டில் எடுக்கிறாரு கெடலான பொழுது இவன் காணிக்கு மகனான கெவுண ஆன்மா முக்கியம் விடலாத உடலம் பறிக்கும் நாள் உடலான நன்மைகதி வேண்டினால் கர்த்த நாம் ஜீவனம் சடம் ஆயும் உத்தியினில் ஞான ஆன்மாவான தானே மகா முக்கியம் இதுல நல்ல அந்த மூன்றையும் இங்கதான் முழுமையா விளக்கிறார் கெவுண ஆன்மா என்ன தான் செத்து போயிட்டா தன்னுடைய சொத்து சொத்துக்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்கி வச்சிருக்கேன் அது கவுன ஆன்மா அடுத்தது என்னது மித்தையான்மா என்னது உடலான உடலம் பறிக்கும் நாள் உடலான மித்தையாண்மா இந்த தூளை சரியா திடமான நன்மை எதிர இந்த உடம்பும் போன பின்னாடி அடுத்த பிறவி தொடரும் பொழுது அது சொர்க்காதை பிறவியா மேடும் காண்டி தனக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறான் அது ஜீவ ஆன்மா சடமாயும் முத்தியலில் ஞான ஆன்மா தானே மகா முக்கியம் ஆத்ம விசாரம் செய்வோனுக்கு மாத்திரம்தான் எது சிக்குகிறது இந்த மகா முக்கியமாகிய ஆன்மா பிடிபடுகிறது மற்றவர்களெல்லாம் இந்த கெளன ஆன்மாலையோ மித்தையான்மாலையோ ஜீவ ஆன்மாலேயோ என்ன பண்ணிக்கிறான் ஏதோ ஒன்றுல சிக்கிக்கொள்கிறார்கள் குளியும் அணுகூடமெனில் இட்டவாம் பகைசையில் முதல்வனினும் வெறுப்பாம் உலகில் இருவகையும் அல்லாத புல்லாதியில் உதாசீனம் ஆதலால் மலினவரு சின்மையன் அலவகையும் இப்படி மகிழ்ச்சியில் விருப்பமிகளான் அழகில் ஆனந்த வடிவாகும் உன் சொரூபத்தை ஆராய்ந்து பார்மைந்தனே என்ன ரூல் சொன்னு வச்சிருக்கான் அந்த ஜீவாத்மான தனக்கு அலுவலமா இருந்தா அது கொடிய விலங்கா இருந்தாலும் என்னதான் தனக்கு பிரியம் தனக்கு அனுகூல இல்லாற்ற தான் வளர்த்த பையனாக கூட கொண்டு போடுவான் ஏன் தனக்கு நான் முக்கியம் என்னுடைய ஆன்மா இதனுடைய ஆனந்தத்திற்கு எந்த பங்கமும் வராமல் பார்த்துக்கொள்வான் புளி உயிரை எடுக்கக்கூடிய புளி சர்க்கஸ்ல வச்சு பார்க்குறான் அது தன்னை பிள்ளை போல வளர்க்குறான் ஏன்னா தனக்கு என்ன செய்தது நன்மை செய்ய தான் வளர்த்த பிள்ளைய சிறைச்சியவனை கொன்றுறான் ஏன் தனக்கு எதிராகவே வேலை பார்க்கறான் அதனால அவனை என்ன பண்ணிடான் கொன்றுறான் அப்ப யாரு முக்கியம்னு காட்டிட்டான் நானே முக்கியம் அப்படின்றத காட்டிட்டான் ஆனா தனக்கு அனுகூலமாகவும் எதிரியாகவும் இல்லாத பொருள்கள் எப்படி இருக்கிறான் உதா அது கண்டும் காணும் அப்படி ஒண்ணு கூட பாக்கிறது இல்லை இந்த உலகத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கு அதை பற்றி அவன் என்ன பண்றதில்லை உதாசீனமாக இருந்து கொள்கிறான் எப்படி மட்டும் ராகம் துவேஷம் வெறுப்பு வெறுப்பு அனுகூலம் இன்னொன்னு என்னது பிரதிகூலம் இது ரெண்டு தான் பாக்க எதைப் பற்றி உலகமே அடைக்கிறான் வெளிநபர்களை அறிமுகப்படுத்தி என்ன சொல்றோம் இது நம்மளா அப்படின்ற நம்மாலன்னா நமக்கு அனுகூலமா இருப்பானா அதான் நம்மளா அப்படின் அடுத்து கேள்வி நாப்பத்தி அஞ்சு சிறந்த குருநாதனே ஆனந்த வகைகள் எத்தனை எண்ணிலோ இதுக்கு விளக்கம் வந்து டீட்டெயிலாக படிக்கல ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் அது பதி ரொம்ப ஆனந்தின் ஆனந்தங்களின் வகையில வாசிச்சிட்டே போயிடுறேன் மானம் சிறந்த குருநாதனே ஆனந்த வகைகள் எத்தனை எண்ணிலோ இது கேள்வி நாற்பத்தி அஞ்சு ஞானந்திகள் பிரம்மானந்தம் ஒன்று வாசனானந்தம் ரெண்டு விடயானந்தம் மூன்று என்று ஆனந்தம் மூன்று விதம் எட்டு வகை என்பர் இதே ஆனந்தத்தை எட்டாவும் பிரிக்கலாம் அவ்வைந்தும் இதில் அடக்கம் ஆனந்த வகை சொலக்கே இகுது இகுது இன்னது இன்னது எனவே எட்டு வரை ஆனந்தம் என்னென்ன அழகா சொல்லிக்கிட்டே வர்றாரு ஒன்னு ரெண்டு மூணு வசியா போடுறோம் ஒன்னு போகத்தில் வருசுகம் விடய சுகம் ரெண்டு மித்திரை பொழுதுள்ளது பிரம்ம சுகமாம் மூன்று மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம் நாலு முழு பிரியம் ஆன்ம சுகமாம் கொஞ்சம் தான் உற்ற சுகம் நிச சுகமதாம் ஏழு ஏகத்தை நோக்கல் அத்துவித சுகம் எட்டு வாக்கியம் எழுந்த சுகம் யான சுகமே இவ்வாறு உரை செய்யும் சுக இயல்பாம் அவை மகனே கேள்வி ஒவ்வா நனவனில் உழல்வான் இடர்கட உறங்கும் அது ஒரு நேரம் செவ்வா மனம் அகமுகமாம் சேரும்தான் அவ்வாறு இவன் உள மகிழ்வாம் அனுபவம் அதுதான் விஷய சுக ஆனந்தம் விசய சுக ஆனந்தத்தை பற்றி விளக்கம் ஒண்ணு அடுத்து ரெண்டு பிரம்மானந்தத்தை பற்றி விளக்கம் ஈனம் தரு சுக விடயம் திரிபொடி இடராம் என மனம் அசையாமல் சேனம் தனது குலாயம் தனி விடு செயல் நித்திரை செழிஜீவன் தான் பரனுடன் ஒன்றுவன் ஒருதலை அல்லது மாவன் சுகம் மிகவும் அதுதான் உயர் பிரமானந்தம் இந்த பிரமானந்தத்தையே இன்னும் அடுத்த பாடல்லையும் விளக்கிறார் என நமக்கு ரொம்ப பிடிச்சது தினந்தோறும் அனுபவத்திற்கு வர்றது அதனால் அதுக்கு ரெண்டு மூணு பாட்டு போடுறார் தூங்கும் சுகம் அது வழி துயில்வோர்கள் தாங்கும் மலரனை நன்றாக சில சம்பாதிப்பதுதான் ஊகம் தீங்கும் நன்மையும் ஆண் பெண் முறைமையும் தெரியாத அமலிசை பொழுதே போல் ஆங்குள் அனுபவம் அதனால் அது பிரமாணம் தயார் பண்றதுக்கு எவ்வளோ அந்த இதில் இருக்கிறது என்ன கொசு கொலையை போடுறது என்ன ஃபேனை போடுறது என்ன ஏசியை போடுறது என்ன தலைவாணியை செட் பண்ணுறது என்ன தூங்குற ட்ரெஸ்ஸை போடுறது என்ன எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் தூண்டி போயிட்டால் பெப்பரை பே கிடக்கும் ஒவ்வொரு ஒன்றும் இல்லாமல் கிடக்கும் ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன என்னென்ன செட்டிங் அதான் தீங்கும் நன்மையும் ஆண் பெண் முறைமையும் தெரியாத அமளி செய் பொழுதைய பொழுது அப்படியே செத்து போன இதுக்குத்தானா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் உதவும் அனுபவம் ஒருவன் மனதினில் உதியாதே மதியும் கெடுகிற சுயில்குண்டானந்தமயன் அன்றோசுகம் உருகின்றான் இது விஞ்ஞானமய சிந்தையில் நினைவாய் வந்திடல் சுதை வெண்ணோர் புகழ் குருவே நீர் எது சொல்லி சகலமும் வல்லி கேள்வியன் நாற்பத்தி ஆறு இது எடைமே நிறுத்தி கேட்கறான் பிரம்மானந்தத்தை சுளுத்திய அவஸ்தையில் அனுபவித்த ஆனந்தம் ஜாக்கிர அவஸ்தையில் எப்படி வெளிப்பட்டு சொல்ல முடிந்தது அப்படின்றதுக்கு நெய்யும் வெண்ணையும் இருவேர்களுமாரின் நினைவில் பிரிவு அறிவினில் இல்லை செய்யும் நனவினில் எருகும் மனத்தொடு சேரும் சின்மய விஞ்ஞானன் நெய்யும் துயர் மனம் நழுவும் பொழுதுண ஞான சுகமூடும் ஆனந்தம் பெய்யும் துளிகளும் நீரும் குடமோடு பாகும் போலிவர் பிரிவன்றே ஆனால் ரெண்டுக்கும் சாட்சியா இருக்கிறது ஒன்றுதான்ப்பா பேரு வேணா வேற ஒண்ணுக்கு பிராக்கியன்னு பேரு ஒண்ணுக்கு தைசதன்னு பேரு ஒண்ணுக்கு விசுவன்னு பேரு ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அறிவு பொருள் என்னவோ எல்லாத்துலேயும் என்னதான் ஒண்ணுதான் வேஷம் மட்டும் வேற வேஷம் கட்டிருக்கிறான் ஒன்று அடுத்த கேள்வி எண் நாற்பத்தி ஏழு வாசனானந்தம் மூன்றாவது ஒன்றாகிய பிரமச் சுகம் ஒளிவானேன் வெளிவருவானேன் என்றால் முன் செய்த கருமம் வெளியினை எழுக்கும் சுளுத்தி விட்டு எழுந்தோனும் நன்றாயின சுகம் அகலான் வெளியிலும் நடவான் மறதியும் பெறமாட்டான் அன்றான் என இறந்து இருந்து உறங்கும் சிலகணம் அதுவே வாதனை ஆனந்தம் சின்ன குழந்தைகளோ நம்மளோ காலையில எந்திரி எதிரின் அம்மா சொல்றதா புள்ள என்ன பண்றதா பிள்ளையோ குருஷனோ கொஞ்சம் பொருடி கொஞ்சம் பொருடி கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் தூங்க ஊடினா ப பத்து மணி நேரம் தூங்கி இருப்பான் கடைசில ஒரு பத்து நிமிஷத்துக்காண்டி கெஞ்சிக்கிட்டு இருப்பான் அதுக்கு அந்த சுகத்துக்கு என்னென்னு பேரு வாசனை சுகம் ஆனந்தம் அந்த கணம் உடல் அகமென்டர்களில் அலைந்தே சுகம் மறந்தே போம் முந்தை செய்யும் வினை சுகதுக்கம் தரும் ஓனம்புரு நடுவடிவில்தான் ஒரு சிந்த இருந்தேன் எனல் அனுபவமாகும் இந்தப்படித்தன் உதாசீன சுகம் இதுவே நிசமேலும் ஆனந்தம் ஒரு இன்ப அனுபவம் ஒரு துன்ப அனுபவம் ரெண்டுக்கு நடுவுல வந்து போறது உதாசீன சுகம் இரண்டு இன்ப துன்ப அனுபவங்களுக்கு இடையில் இன்ப துன்ப அனுபவங்கள் ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்து போகும் எந்த வேவசாயம் இருந்தாலும் இந்த மிடில் லைன் இருக்கு இல்லையா எக்ஸாக்சிஸை என்ன பண்ணிட்டு தான் போகணும் தொற்று விட்டு தான் போகணும் அந்த தொடுற இடத்துக்கு பேர் தான் என்னது உதாசீன சுகம் அங்கே விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது இன்ப அனுபவமும் அது நீங்கள் கல்யாண எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க இப்போ நாமெல்லாம் விட்டுவிட்டு எஃப் போன பின்னாடி இதை நிர்வாகம் பண்ணுறவங்க கொஞ்சம் நேரம் சேரில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க பேசாமல் வைப்பாங்க அந்த அந்த சுகம் எது உதாசீன சுகம் கொஞ்சம் நேரம் வந்து நிஜமானது முக்கியமோ குடத்துல நீரன்றே வெளி ஈரம்தான் வசமா அகங்காரம் மறைந்தால் நிசமது படிந்தால் முக்கிய வகையாகும் திசையார் திருசியம் அறியாதே தொயில் செரியாதே உடல் தரிபோல் அசையாதே மதி சமமாகிய நிலை அதுதான் முக்கிய ஆனந்தம் இது வந்து சமாதி அவஸ்தையில் கிடைக்கக்கூடியது சமாதி அவஸ்தையில் உள்ளும் ஆனந்தம் அதனுடைய வெளிப்பாடு புறத்தும் தெரிகிறது குடத்துக்குள்ள தண்ணி இருந்தால் அதனுடைய ஈரம் தெரியும் வெளியவும் தெரியும் குடம்பு எப்படி இருக்கு தரிவோடு அசையாமல் இருக்கிறது அதுக்கு என்ன ஆனந்தம் பேர் முக்கிய ஆனந்தம் பேர் இப்போ ஐந்து ஆனந்தங்கள் இதில் சொல்லியிருக்கு ஐந்து ஆனந்தங்களை மொத்தம் எட்டுல அறிஞ்சு சொல்லியாச்சு ஆனந்தங்களை வேறு வகையாகவும் உபனிஷத்து வரிசைப்படுத்தியிருக்கு எப்படி வருஷப்படுத்த பதினோரு வகையான ஆனந்தங்கள் அப்படின்னு வருஷப்படுத்திருக்கு பதினாலு லோகங்கள் இருக்கிறது போல ஈரேழு பதினாலு லோகங்கள்லேயும் இன்ப அனுபவங்களை வரிசைப்படுத்தி போடும் பொழுது பதினோரு வகையான ஆனந்தங்களை பிரிக்கிறது மனுடன் முதல்ல அவங்க ஆரம்பிக்கிறார் ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பு மனுரனில் மானுடனில் தொடங்கி பிரம்மதேவன் வரைகிலும் பதினோரு ஸ்டெப்பு வைக்கிறாங்க உலகங்கள் ஏழு தான் இருக்குது பிரம்ம பூலோகத்தில் தொடங்கி சத்தியலோகம் வரைக்கும் ஏழு உலகங்கள் இருந்தாலும் அதில் கேபினட் மினிஸ்ட்ரி போட்ட மாதிரி எத்தனை போஸ்டிங் போட்டிருக்காங்க பதினோரு போஸ்டிங் போட்டிருக்காங்க பதினோரு போஸ்டிங்கு பதினோரு பேசிக் பே இருக்குது அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேல்ரி இருக்குது அது எவ்வளவு சேல்ரீன்றது சேல்ரின்றது ஆனந்தம் அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு கிரேட் ஆனந்தம் கொடுக்கப்படுது அது என்ன அப்படின்றத காட்டுற மனுடன் மனுடகந்தர்வன் தேவரண்மா கந்தர்வன் ஒன் பிதிரோடே பணும் ஆஜானர்கள் கருமத்தேவர்கள் பகர் முக்கியர் இந்திரன் ஆசான் ஜனவார பிரஜாபதி என் விராட்டு பொன்கர்பிரம்மன் என்று இன்னோர்கள் பின ஆனந்தங்கள் நுரையாக பிரளைய வெள்ளக்கடல் பிரம்மா ஆனந்தம் எங்க தொடங்கி ஒரு மனுடனில் தொடங்கி அவரவருடைய ஆனந்தத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சேல்ரின்னு வச்சுக்க பிரம்மதேவன் தான் மேக்ஸிமம் சேல்ரி வாங்குகிறவர் அவரை அதிகமாக வாங்குகிறார் அவங்க என்ன எப்படி சொல்கிறீங்கன்னா மற்றவங்க பிரம்மஞானிகளுடைய ஜீவன் முக்த ஞானிகளுடைய ஆனந்தம் என்னன்னா இவங்களுக்கெல்லாம் அளந்து அளந்து தான் போட்டுருப்பாங்க எதுலருந்து அளர்ந்து கொட்டுறாங்களோ அந்த கடலே ஆகிட்டார் யாரு இந்த ஆனந்தத்தை அளந்து கொட்டுறதுக்கு ஒரு ஒரு பொருளை வச்சுருந்தான அளந்து அளந்து கொட்டணும் இந்த பதினோரு பேருக்கும் அளந்து அளந்து கொட்டுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க ஆனால் அந்த பிரம்மக்யானே அந்த கடல்லையே இருக்கிறார் கடலாகவே இருக்கிறாரு அப்போ யார் பெருசு எவனாகிலும் இந்த இதை துரியாதீதம் சொன்னான் என்னன்னு சொல்கிறாங்க அந்த கடைசிய ஜீன்முத்தி அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை துரியாதீதம் சொல்றாங்க எவனாயிலும் ஏழாம் பூமியில் இருந்தானே அவன் நாரதன் சுகன் சிவன் மால் அயன் முதல் அறிவோர் அனுபவ சுகபோதம் விவகார திருசியம் இதுவே விவகார திரிசயம் போன்றோம் ஆனா எடுத்துடணும் அனுபவம் என முன் சொல்லிய விவகாரி ஓமானமும் அடிமகனே அவன் அடி உதிரும் பொடிகள் என் முடி மேலே தேவாதி தேவர்கள் என்று சொல்லப்படுவோர்லாம் இருக்கிறார்களே அவர்களுடைய ஆனந்தத்தை இது மிஞ்சுகிறது இல்லையா அவர் அவர் நாம என்னதான் பண்றோம் அவருடைய கால் தூசிய நம்ம தலையில பட்டுச்சுன்னா அதே பெரிய புண்ணியம் அதுவே மிக பெரிய புண்ணியம் இந்தவாறு ஐந்து சுகம் சொல்லினோம் வித்தை சுகம் இனிமேல் சொல்வோம் இந்த சந்தேந்திருதனுடைய இறுதி பகுதியில் வித்தை சுகத்தை பற்றி சொல்வார் இந்த பாடம் படித்து முடித்த பின்னாடி ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அதுக்கு வித்தை சுகம் பேர் முந்த மாயையும் சச்சிதானந்த பொருளுமே ஒழியும் போதில் அத்துவித சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கேயே சொன்னோம் முன்னாடி நாம் படித்தோம்ல ஆனந்தம் வந்து ஒரு சோ ஒரு சுகாதன பொருள் கிடையாது அப்படின்னு குடிச்சபோ அந்த இடத்துல எதை சொல்லிருக்கு அத்வித சுகம் அல்லது ஆன்ம சுகத்தை பற்றி சொல்லியிருக்கு தொந்தமாத்திய மகனே இன்னம் உனக்கு ஐயம் உண்டேன் சொல்லுவாயே இப்படி ஆனந்தங்களின் வகைகளை சொல்லியாச்சு புகந்தனையும் எனையும் உலகினையும் இன்று அழித்து அருளும் குருவே கேளீர் புகன்ற சச்சிதானந்த பதங்களின் தனித்தனியாகிய பொருள் வேற ஆனால் உகண்ட மனம் உரைப்பதங்கள் பரியாய பதங்களைப் போல் உறவுகானையன் அகண்டமாய் ஒரு சுவையாய் தேனியை கூட்டிய மதுவாய் அறிவிப்பீதே சச்சித்தானந்தம் ஒரு பொருள் பன்மொழி போல கிடையாது பொருள் குறிக்கக்கூடிய பொருள் ஒன்று பழம்பல சொற்கள் அப்படின்ற மாதிரி கிடையாது பாணி ஜலம் இதெல்லாம் பொருளை ஒன்றை குறிக்கிது பேர் வேற வேறையா இருக்கு அது சச்சித்தானந்தம் இருக்குதுன்னா அப்படி இல்லை அப்புறம் எப்படி சாமி இது அனைத்துக்கும் ஒரு பொருளை சுட்டி காட்டுகிறது என்று அறிவது எப்படி தேனி வந்து பல மலர்களிலிருந்து தேன் எடுத்தாலும் தேன் சுவை எப்படி இருக்கு ஒன்று போல இருப்பது போல சத்து பதம் வேறு சித்து பதம் வேறு ஆனந்த பதம் ஒற்றுமையை காட்டுங்கள் குளிர் வெண்மை என்ற பதங்களினால் நீர் மூன்று கூறாயிற்றோ ஒளி தவணம் செம்மை என்ற பதங்களால் அக்னியும் ஒரு மூன்றாமோ வெளிமுதலாம் சகம் அசத்து மூடம் இட என பிரித்து விளக்கி வேணம் எளிதறிய முரண்மொழிந்த சப்தாதி எழும் பிரம்மம் ஏகம்தான் அப்போ நீருக்கு என்னென்ன தன்மை இருக்கு இலகல் தன்மை இருக்கு வெண்மை தன்மை இருக்கு எனது குளிர் தன்மை இருக்கு ஒளி தவணம் செம்மை அக்கினிக்கு என்னென்ன தன்மை இருக்கு ஒளி தவ ஒளி இருக்கு தவணம் இருக்கு செம்மை இருக்கு இந்த மூன்று சொற்களால் சொல்லப்படுவதனால் அக்னி வேறு வேறு பொருளாகிவிடுமா இல்லை அந்த மூன்று அக்னியினுடைய வேறு வேறு குணங்கள் இல்லை மூன்று சொல்லுவதனாலும் அது ஒரு பொருளைத்தான் குறிப்பதைப் போல வெளி சகம் அசத்து மூடம் இடர் என பிரித்து விளக்கி வேதம் எளிதறிய முரண் மொழிந்த அதாவது சத்துசித்தானந்தம்ன்றது அது மூடம் அது அசத்தல்ல அது மூடமல்ல அது இடர் அல்லன்னு சொல்றதுக்கு தான் சச்சிதானந்தம்னு சொல்லிச்சே தவிர பிரம்மத்துக்கு ஒரு பொழுதுன்னு என்ன சொல்ல முடியாது லக்ஷணம் சொல்ல முடியாது விளக்குவதற்காகத்தான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டார் விதிகுணம் போல சச்சிதானந்தம் என்ற பதங்கள் விதிகுணம் போல தெரிந்தாலும் அது விளக்குகுணம் தான் அப்போ விதி குணம்னா என்ன விளக்குகுணம்னா என்னன்னு விளக்கு போகிறேன் சச்சிதானந்தம் எதுபோல தெரிகிறது விதிகுணம் போல தெரிகிறது ஆனால் அது என்னது அசத்தல்ல மூடம் அல்ல இடர் விளக்குனது வேதம் வேண்டாம் அது அல்ல என்று சொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் விதி குணங்கள் பிரம்மத்துக்கு விதி இதுதான் பிரம்மம் என்று சுட்டி பயன்படும் சொற்கள் விளக்கு குணங்கள்னா இது அல்ல என்று பிரம்மத்தை சுட்டி பயன்படும் சொற்கள் நித்தியம் பூரணம் ஏகம் பரமார்த்தம் பரபிரம்மம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சமம் திருக்கு கூடத்தம் சாட்சி போதம் சுத்தம் இலக்கியம் சனாதனம் ஜீவன் தத்துவம் விண் சோதி ஆன்மா முத்தம் விபு சுகுமம் ம்ிகுணங்கள் மொழியும் இன்னும் சொல்லிட்டே போலாம் என்று இவ்வண்ணம் சொல்லிட்டார் என்னது இது போல சொல்றதெல்லாம் ஆயிரம் நாமங்கள் சொல்றார் இறைவனுடைய சகசிரநாமங்கள் எல்லாமே அது இறைவனுடைய இந்த பிரம்மத்தினுடைய என்ன குணங்கள்லாம் சொல்லியிருக்கு லலிதா சகஸ்திரம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இது ஊற அதுல இருக்கு பிரம்மத்தினுடைய லட்சணங்கள் கூட எதுலயே சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு சகஸ்நாமம் லலிதா சகஸ்நாமம் சிவசகாமி எல்லாத்துலயும் விளக்குகுணங்கள் அஜம் நிரஞ்சனம் அமிர்தம் அப்பிரமே விமலம் வச்சனாதீதம் அகோரம் அகண்டம் அஜம் அனந்தம் அவிநாசி நிர்குணம் நிக்கலம் நிறவயவம் அநாதி அசரீரம் அவிகாரம் அத்துவிதம் என விளக்கு ஆம் அநேகம் உண்டு இன்னும் இருக்கு இன்ன வகை விதிவிளக்கு குணங்கள் நன்றாய் சேர்ந்து ஒருமித்து எல்லாம் கூடி சொன்ன பொருள் ஒன்றன்றி இரண்டில்லை ஒரு பொருளை சொல்லும் சொற்கள் பின்னபதமாம் சத்தாதி குணப்பொருளாம் பிரம்மம் ஏக்கம் அன்ன பொருள் ஒருமையறிந்து அகண்ட ஆவாய் நீயே ஆனா எதை மட்டும் விட்டுறாதப்பா பொருள் ஒண்ணுதான் இத்தனை குணங்களை சொன்னாலும் பொருள் எத்தனை தான் அதை மட்டும் பிடிச்சுக்கோ அடுத்து கேள்வி என் நாற்பத்தி ஒன்பது நிர்குண வத்துவின் குணங்கள் உரைப்பது தாய்மலடியல் நிகரெண்ணாதே சர்குணனே வத்து நிலை உறையாமல் அறியவல்ல சதுரருண்டோ நற்குண வேதங்கள் இந்த ஜீவன் முக்தி பெற பிரம்ம ஜானம் தோன்ற சொற்குணங்கள் பிரம்மத்தின் குணங்கள் என்று பிரம்மமாம் சுரூபம் தானே அதுக்கே என்ன கிடையாது குணமே கிடையாது ஆனா அதுக்கு என்ன உள்ளமாய் காட்டுறது குணம் உள்ளமாய் காட்டுறது என்ன சொல்றது போல மலடின்னு சொல்றது போல புரியுதா இத்தனை சொற்களை சொல்லி போட்டு பிரம்மத்தை என்னன்னு வேற சொல்றான் அப்புறம் அது தாயின்னு சொல்லியாச்சு இத்தனை சொற்களை சொல்லி போட்டு பிரம்மத்தை என்னன்னு சொல்றான் அது நிற்குணமும் வேற சொல்லியலாம் தாய் மரடின்னு சொன்னது போல கேள்வி என் ஐம்பது மோக இருள் கெட கோடி அருணன வருகுருவே மொழிய கேளீர் ஏகபரிபூரணமாம் என் சொருபம் என் உலத்தில் இருகும் வண்ணம் ஆகமங்கள் சொன்னபடி என்னை அகண்டார்த்தமாய் அறிந்தேன் ஐயா ஊகம் ஒத்திட உரைத்தால் பசுமரத்தில் ஆணிபோல் உரைக்கும் நெஞ்சேன் என்னது ஆகமங்கள் சொன்னபடி சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஒத்திட உரைத்தால் இதுக்கு லாஜிக் சொல்லுங்க சாமி நீங்க தப்பிக்கிறீங்க குருநாதர் பார்த்து சொல்றாரு நீங்க சத்து சித்த ஆனந்தத்தை பத்தி நான் கேட்டால் நீங்க அதுக்குரிய யுக்தியை சொல்ல மாட்டேங்கிறீங்க லாஜிக் சொல்லுங்கன்ற சத்து இஸ் ஆனந்தம் அப்படி சொல்லுங்க சாமி அதுக்கு சொல்ற லாஜிக் இருக்கு சத்தே சித்தாகும் அயல் எழில் அசத்தாம் அசத்தானால் சாட்சி எங்கே சித்தே சத்தாகும் அயல் ஜடமாம் ஜடங்களுக்கு திதியும் இல்லை ஒத்தே தோன்றிய சத்தும் சித்தும் நல்ல சுகமாகும் ஊகத்துக்கோர் வித்தே அந்நியமாகில் சடம் அசத்தாம் சுக அனுபவம் விளைந்திடாதே அதுக்கடுத்தும் லாஜிக் ரெண்டுமே யுக்தியை யுக்தி ஊகம் ஒத்திட உரைத்தாள் அப்படின்னு கேக்குறாருல கடைசி வரி என்ன நூத்தி கவி கடைசி வரி ஊகம் ஒத்திட உரைத்தாள் யுக்தியே பொருந்துவது போல சொல்லுங்கள் கேட்கிறார் அதுக்கு சொல்றது இரண்டு பாட்டு வீயாத சத்து முன்னம் விளங்குவது தன்னாலோ வேறொன்றாலோ வாயால் வேரனில் அதுவும் அசத்தோ சத்தோ அசத்தேல் மரடி மைந்தன் பேயா காரியம் செய்யுவோம் சத்து என இப்படி அதையும் பிரித்து சொன்னால் ஓயாத அவஸ்தையாம் குதர்க்க விகற்பங்களை விட்டு ஒளித்தி ஒளிந்திடாயே ரெண்டும் சேர்ந்து லாஜிக் இது விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு வாங்க அவ்வளோதான் இந்த இதுக்கு விளக்கம் பிடிக்கணும்னா எங்க வரணும் அடுத்த கிளாஸுக்கு வரணும் ஏன்னா இது லாஜிக் ஒத்தது போல் அனுபவமும் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் சுருதி நிற்குண அதாவது விதி விளக்கு குணம் எல்லாம் சொன்னது சுருதியிலிருந்து சொன்னது சுருதி ஸ்மிருதியிலிருந்து சொன்னது அடுத்து என்ன சொன்னார் யுக்தி சொல்லிட்டாரு இப்ப என்ன கேட்கிறாரு அனுபவமும் சொல்லுங்க சாமியா குருவை ரொம்ப பாடா படுத்துறாரு சிஷ்யர் மிருதி வடிவாதலால் சுளுத்தி சுக ஆனந்தம் மிருதி வடிவாதலால் இவ் ஆனந்தமே அறிவாம் வேறங்கு இல்லை கருது பிரளயம் சுளுத்தி இரண்டிலும் நீ இருந்து இருளை காண்கின்றாயே இருதயத்து இப்படி நோக்கி ஏக பரிபூர்ணமாய் ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று வந்து நான் ஆனந்தமாக உறங்கினேன்னு சொன்னானே அப்போ உறங்கி கொண்டிருந்தேன் அப்போ இருந்தேன்றதும் அவன் அறிஞ்சிட்டான் சத்து அப்போ நான் ஆனந்தமாக இருந்ததை ஒருத்தன் அறிஞ்சிருக்கணுமே அதுலேருந்து எது தெரிஞ்சு போச்சு சித்துன்றது தெரிஞ்சு போச்சு அங்கே என்ன இருந்தது ஆனந்தம் இருந்ததுன்றதையும் என்ன பண்ணிட்டான் சொல்றான் அவன் உறங்கி கொண்டு இருந்தான் சத்து தன்மை அடுத்தது என்னது அதை அறியக்கூடிய தன்மை அறிவு அங்கே இருந்திருக்கு அப்புறம் அது ஆனந்தமா வேற இருந்திருக்கு ஆனால் அங்கே இருந்த பொருள் எத்தனை மட்டும்தான் பொருள் பொருள் மட்டும்தான் அப்ப அதுகிட்டதான் என்ன இருந்திருக்கும் சத்துத்தன்மையும் இருந்திருக்கணும் சித்துத்தன்மையும் இருந்திருக்கணும் ஆனந்த தன்மையும் இருந்திருக்கணும் பல கலையும் உடந்த குரு ஒழிந்தபடி இவனும் அனுபவம் விடாமல் பழமலரின் மது போல சச்சிதானந்த உண்டாம் பரமார்த்தத்தை பல பொழுதும் கண்மூடி சமாதி இருந்தான் விழித்து பார்த்த போது பல வலிவாம் சராசர சித்திரங்களெல்லாம் தோன்றும் ஒரு படம் ஆனானே இதுவும் சமாதி அவஸ்தை வளர்க்கறது நிர்விகல்பமாதி வளர்க்கிறது ஏற்கனவே சவிகல்ப சமாதிக்கு ஒரு பாட்டு இருக்கு அப்புறம் நிர்விகல்ப சமாதிக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு இப்பயும் நிர்விகல்ப சமாதிக்கு ஒரு பாட்டு இருக்கு இதயம் இதயம்முத்த சத்குருவே நமக்கு இதுவோ வி இதுவே வினோதமன்று இனிவேருண்டோ அதை உரைத்தும் அதை நினைத்தும் இருப்பதென்றோ யானைகளுக்கான நீரி முதல் உரைத்த துரியாரீதமும் ஏழாம் பூமியும் முக்கியவாம் என்ற பதமும் அதின் வகையும் எனக்கு எளிதாக தெளியும் வண்ணம் பனைத்திடீரே கேள்வி எண்பட்ச புலவர் புகழ் முதல் பூமி சுபேச்சை விசாரணை இரண்டாம் பூமி ஆகும் நல தடுமானசி மூன்றாம் பூமி சத்துவாபத்தி நாலாம் பூமி சொலும் அசம்சக்தி பேரும் பதார்த்த பேரும் துரிய பேரும் மலினமரு மகனே ஐந்து ஆறு ஏழு பூமிகளா வகுத்தார் மேலோர் துற்சங்க நிவர்த்தி வந்து சிவஞானம் விரும்புவது சுப இச்சையாகும் நற்சங்க மொழிவினவி ஞான நூல் பலகல் விசாரணையாம் நம்பி முற்சங்க ஏடனைகள் விடல் தனுமானசி இந்த மூந்தினாடும் சற்சங்க மனதின் உண்மையறை உதித்தல் சத்துவாவத்தி தானே நாழு தத்துவத்தில் மனம் உரைத்து நித்தையலாம் மறத்தல் அசம்சக்தியாகும் அத்துவித ஆனந்தம் வரும் திரிமுடிப்போம் பதார்த்த அபாவனை அதாகும் பத்து நிலை இருந்தபடி இருந்த மவுன சுபாவம் துரியமாகும் இந்த அதுவும் கேடாய் ஏழு பூமியை வருஷப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் டெபினிஷன் கொடுக்குறார் முற்புவி மூன்றிலும் உலகம் தோன்றுதலால் சாக்கிரமாம் மூன்றற்கப்பால் சொப்பனமாம் அதுவும் மெல்ல நழுவும் அற்புதமாம் சுக அனுபவம் மிகும் ஆறாம் அதற்கு அப்பாலோர் கற்பனையில்லாத இடம் அதீதம் என்று மௌனமாய் காட்டும் வேதம் திருப்பையும் மௌனம்ன்ற சொல்லு வந்திருக்கு வளர்க்க முடியாது துரிய நிலம் துரிய நிலம் தனி துரியாதீதம் எனினும் மயக்கம் என்று கருதி மேலோர் அரிய அரியது ஒரு விவேக முக்தி அதீதம் என்பார் அது கணக்கில் ஆறாம் பூமி மறுபு காட சுழுத்தி என்பார் என்பதும் நீ மனத்திற்கொள்வாய் பெருமை தரு ஞானபூமியின் விகற்பம் இன்னம் உண்டு பேச கேழாய் அப்ப ஞானபூமிகள் ஏழையும் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க ஜாக்கிரம் சொப்பனம் சுழுத்திக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க முன்னிலங்கள் ஏறிய மூவரும் அப்பியாசிகளாம் நிலங்கள் வரன் வரியான் முத்தர் ஞானிகளே பிரம்மர் இன்னமும் அப்பூமிகளின் பெருமைதனை நீ ஏரிய யான் சொல்வேன் அப்ப இதுல என்னதான் பிரிக்கிறாங்க பிரம்மவித்து வரன் வரியான் வருட்டன்னு நான்கு ஜீவன் ஏழு பூமிகளை பிரிச்சு சொல்றாங்க அதுல அபியாசியமும் சேர்த்துக்கிறேன் நாலாம் பூமியில் வருமுன் மூன்று பூமியும் அடைந்து நடந்து வாண்டோர் மேலான பதம் அடைந்து பிறந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார் மாலான பவத்தில் விழார் முதற் பூமி காலான முதற் பூமி முத்தியும் கைவந்ததானே நம்ம தவறு திரு பழனியப்பசாமியில் இந்த பாடம் நடத்திட்டு இருக்கப்பதான் சமாதியான இந்த பாடம் சங்கம்பாளையத்தில் நடந்து கொண்டிருந்தது அந்த சமயம் தான் அவங்க சமாதியானதும் கேள்வி எண் அன்ப ஐம்பத்தி ரெண்டு ஒன்றில் இரண்டில் அடைந்திருந்தார் ஆனால் அப்புருடன் மிலேச்சராகிடும் முத்தர் குருவாத தானை மெய்யே தப்புறை என்றவர் கெடுவார் நடுவான மறைகளை நீ சங்கியாதே செப்பு மொழி வழிதடவாய் அகம் பிரம்மம் என்று இருந்து தெளிந்திடாயே அப்போ இந்த மிலேச்சர்னா என்னது தீய செயலையை செய்யக்கூடியவர்கள் அவங்கள வந்து இந்த நாலு வர்ணத்தில் கூட வைக்க மாட்டாங்க என்னது நாலு வர்ணத்தில் சூத்திரர்களாக கூட சேர்த்துக்கொள்ளாம வரைத்துக்கு எல்லாம் பேர் மிலேச்சர்கள் வேறு இல்லையா ஆனா அப்படி இருந்தால் கூட முதல் பூமி சுபயிச்சையில வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நிச்சயமா ஜீவன் முக்தி நிச்சயம் வருணத்துக்குள்ள கூட வராத இழிவு நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன நிச்சயமா முக்தி நிச்சயன்ற அப்ப எவ்வளவு புனிதமான விஷயம் இந்த சுப கேள்வி என்ன ஐம்பத்தி மூணு பொல்லாத முத்து தரும் ஞான பூமி என்று மெல்லாகி உழைக்கும் என்னை தண்டுடமாக்கிய குருவே நீர் சொன்னீரே இல்லாலும் குடும்பமும் விட்டு சன்னியாசம் புகுந்து ஏகாங்கி ஆனோர் அல்லாமல் முத்தி பெறார் என்று சிலர் சொல்லும் மயக்கம் அகற்றுவீரே என்ன என்ன சொன்னீங்க அஹ் அதாவது சன்னியாசம் பெற்றால்தான் குடும்பத்தை விட்டு தனித்து சென்றால்தான் முக்தி என்று சொல்லுகிறார்கள் அப்ப அந்த முக்தியினுடைய சிறப்பை அதனுடைய விஷயத்தை சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு கேக்குறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் முக்தி கிடையாது ஆனா நீங்க என்ன சொன்னீங்க விளையச்சருக்கு கூட முக்தி கிடைக்கும் சொன்னீங்க ஆனா வெளியில உலகம் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு சந்நியாசம் புகுந்து தனிமையில் இருப்பவர்களுக்குத்தான் முக்தி என்று சொல்லி கொண்டு என்னை நான் முக்தி பெற்று விட்டேன் நான் எப்படி இருந்த நெல்லா இருந்தேன் என்னை எதுவா மாத்திட்டீங்க தண்டுளமா நெல்லுனா என்னது திரும்ப முளைக்கும் தண்டுளம்னா என்னது அரிசி முளைக்காது என்னைய நீங்க எதுலேருந்து காப்பாத்திட்டீங்க பிறவியிலேருந்து காப்பாத்திட்டீங்க ஆனால் மற்றவர்களுக்குள்ள அந்த சந்தேகத்தை நீக்க வேண்டும் சிறர் புகழ் மகனை நீ சங்கித்த சங்கை நன்று தெரிய கேளாய் கட்டு அழியும் துறவு நால்வகையாகும் அவைகளுக்காங்காகும் பட்ட துயர் கெடும் குடீசகம் வெகுதகம் அஞ்சம் பரம அஞ்சம் விட்டகலும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடம் அன்றை தம்பி திரும்ப திரும்ப பிடிச்சி வச்சுக்கோ சந்யாச வேடம் முக்கியமல்ல அந்த அனைத்தையும் விட்டு எப்படி இருக்கணும் ராகத்வேஷம் இல்லாமல் எப்படி இருக்கணும் ஒரு நடுநிலையில் விலகி இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் எனது வைராகியம் வரப்பெற்றவர்களுக்குத்தான் என்ன கிடைக்கும் சந்யாசம் கிடைக்கும் மற்றவர்களுக்கு கிடையாது வேடம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது கடைசி வரிய நல்லா குறிச்சுக்கணும் விட்டு அகலும் துறவுக்கு விராகம் காரணம் வேடம் அன்றே இதுல வைராக்கியத்தை எப்படி பிரிக்கிறாங்க பட்ட துயர்கடும் குடீசகம் வெகுதகம் அஞ்சம் பரம அஞ்சம் துறவரத்தை நாலா என்னது குடீசக சந்நியாசம் வெகுதக சந்நியாசம் அஞ்சம் பரமஞ்சம் அஞ்சம்ன்றது ஹம்ச சந்யாசம் பரமஞ்சம்னா பரமஹம்சநியாசம் மந்தமும் தீவிரமும் தீவிரதரமும் என மூன்று வகை விராகம் வெந்துயர் வரும் பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம் நல்லாச்சு வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு நான் சாமியாராக போறேன்னு சொன்னா அது மந்த வைராகியம் இந்த உடல் இந்த உடல் அளவும் மனைதனம் வேண்டாம் என விடல் தீவிரம் என்பார்கள் இந்த ஜென்மம் முழுக்க எதுக்காக இது பண்ணுறோம் நாம் எதையும் மனைவி மக்கள் செல்வம் மூன்றையும் என்ன பண்ண மாட்டோம் மாட்டோம் அந்தனன் ஊர் மித்தை அது தீவிர தரமாகும் அறிந்திடாயே இந்த உலகத்தில் வேணான்னு சொல்லுவான் எந்த உலகம் வேணுன்றான் அதையும் விடணும் அந்த நன் ஊர் அப்படின்னா என்னது சொர்க்காதினு சொல்லலாம் அந்த நன் நூல் அப்படின்னாலும் வேதம் வேதமும் படித்து வேதத்தையும் என்ன பண்ணிடலாம் பியாண்ட் வேதம் வேத சாஸ்திரங்களை கற்று அனுபவத்தில் நிற்கும் பொழுது வேதத்தை என்ன பண்ணிருவாங்க நிராகரணம் பண்ணிடுவாங்க அதை அந்த ஊர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நூல் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த நன்னூல்னா வேதம் அந்த நன் ஊர்னா சத்தியலோகம் பூலோகத்திலிருந்து சத்தியலோகம் வரையில் உள்ள மேல் உலகங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று தள்ளி விடுவது தீவிரதையே கற்று உணர்ந்து வேதத்தையே என்ன பண்ணிருது விட்டு விடுவது ஏணிப்படியில ஏறுறோம் ஏறி முடிச்சவன ஏணிப்படியை என்ன பண்ணிடுறான் விட்டுறோம் சாபி மந்த விராகத்தில் சன்னியாசங்கள் ஒன்றும் பழித்திடாதே தீவிரத்தில் குடியரசகமும் வெகுதகமும் என்று இரண்டு திறங்கள் உண்டாம் காவி நடந்திடத்திடம் இல்லாதவருக்கு குடியீசகம் சகங்களுங்கும் மேவி நடந்திட திடம் உள்ளவருக்கு வெகூதகம் என விதித்தார் மேரோர் அப்ப மந்த வைராகிக்கு சன்னியாசம் கொடுக்க கூடாது பார்க்கணும் ஆசிரமத்தில் சேவை பண்றாங்களான்னு பார்க்கணும் அடுத்து ரொம்பகாலம் இருக்காங்களான்னு பார்க்கணும் குடியரசக சந்நியாசி என்ன பண்றாரு குடியரசக சன்னியாசி ஒரு இடத்துல இருந்து தம்மம் பண்றார் சத்சங்கம் பண்றார் வயசானவர் வெகுதக சன்னியாசி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறார் ஆனா ரெண்டு பேருக்கும் எது முக்கியம் சத் சங்கம் ஆத்ம ரெண்டு பேருக்கும் முக்கியம் இருவகை தீவிரத்தும் தீவிரதரத்தும் அஞ்சன் என்றும் பரமாஞ்சன் தீவிரதர வைராகியத்தை ரெண்டா பிரிக்கலாம் பர அஞ்சம் பரமாஞ்சம் வரும் அஞ்சனுக்கு முக்தி சத்தியலோகத்தன்றி வாராதுகான் இது கிரமமுக்தேர் சத்திய லோகத்துல கிடைக்கிற முத்திக்கு கிரமமுகனுக்கு முத்தி இவ்வுலகில் ஞானத்தால் பழிக்கும் என்பார் பரமஹம்சநியாசிகளுக்குத்தான் இவ்வுலகத்திலே எனக்குருவம் பரமாஞ்சன்தானும் இருவகையாலும் செப்பக்கேளாய் ஜிக்யாசு ஞானவான் என்று இரண்டு பெயர்கள் அப்ப இங்கே இந்தஉலகத்திலேயே பரவம்சந்நியாசத்துக்கு என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம் கிடைக்கக்கூடிய ரெண்டு பேர்லேயும் ஜிக்யாசு ஞானவான் இருக்கு ஜிக்யாசு மெய் ஞான பூமியில் முன் மூன்று பூமியுள் நடந்து விவேகி ஆனோன் சுங்ஞானவான் என்போன் ஜீவன் முக்தி அடைந்திருக்கும் தூய மேலோ ஞானவான்றவன் ஜீவன் முக்தி அடைந்தவன் அஞ்ஞானம் அகழும் அந்த ஜிக்யாசும் இருவகையாகவும் அதுவும் கேளார் ஜிக்யாசுனா ஞானத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவன் வந்த மனை துறந்து சிலர் அதிதிகளாயிருந்த பரம யானம் வணிகர் சூத்திரராயிருந்து சிலர் அடைவர் ஞானம் இந்த வகை சாத்திரத்தும் உலகத்தும் நடப்பதும் கண்டிருந்து வைந்தார் சிந்தையில் மயக்கம் என்னே யுத்தி அனுபவத்தால் தெளிந்திடாயே அப்ப இந்த ஜிக்யாசும் எப்படி இருக்கிறாங்களா ஜிக்யாசுல ரெண்டு வகை இருக்கு ஒருத்தர் வந்து பந்தமனை துறந்து வீட்டை விட்டு வெளியே வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு அதிதிகளாயினா பிச்சை எடுத்து சாப்பிட்டு ஞானம் பயிற்சி பண்றாங்க இன்னொருத்தருனது தன்னுடைய அந்த வருணாசிரமத்தில் இருந்து கொண்டே இங்கே ஞான அபியாசம் செய்து வருகிறார்கள் இப்படி சாஸ்திரத்திலையும் உலகத்திலையும் இருக்குதப்பா அப்போ உனக்கு இதில் ஏதாவது சந்தேகம்னா எதை பார்த்துக்கணும் சுருதி வேத வாக்கியங்களை கொஞ்சம் பார்த்துக்கோ அல்லது லாஜிக் யுக்திகளை பார்த்துக்கோ அல்லது அனுபவத்தை பிறருடைய அனுபவத்தை பகிர்ந்துகொள் இப்படியாக இருந்து இந்த ஆன்ம சாதனையில் தெளிவடைவாயாக என்று சொல்லி உபதேசம் இத்தோடு முடியுது இதற்கப்புறம் இருந்த உபதேசம் வந்து ஒரு அனெக்சர் மாதிரி இருக்குது மெயின் உபதேச பாடம் வந்து எதோடு முடிஞ்சு போ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லது இந்த தெளிந்திடலேருந்து முடிஞ்சு போகுது மீதி வந்து எனது ஒரு என்ன சொல்லலாம் நாம் நாமளே சொல்லி போட்டி பாடுறது மாதிரி ஒரு துதி பாடுற மாதிரி பின்னாடி வருது அதே அப்புறம் அடுத்த வகுப்பில் பார்த்துக்கொள்ளலாம் இதுவரைக்கும் எத்தனை கேள்வி வந்திருக்கு ஐம்பத்தி கேள்விகள் வந்திருக்கின்றன